தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கிய உலகில் ஈடு இணையற்ற கவிஞராய் திகழ்ந்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்திய நாட்டின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் பெண்ணுரிமை விதவை மறுமணம் சாதி ஒழிப்பு என்று சமுதாய சீர்திருத்திற்காக பாடுபட்டவர் தமிழை உயிரின மதித்து வாழ்ந்த அந்த புலவனை அந்த புலவன் எட்டயபுரத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் பதினோராம் நாள் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் இவர் மகனாக பிறந்தார் அவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் ஆனால் குடும்பத்தினர் அவரை சுப்பையா என அழைத்து மகிழ்ந்தனர் தனது ஐந்தாவது வயதிலேயே அன்னையை இழந்த சுப்பையா சிற்றன்னையின் பாதுகாப்பிலும் அன்பான அரவணைப்பிலும் நன்கு வளர்ந்தார் சுப்பையா இளம் வயதிலே நன்கு கவிபாடும் திறன் பெற்றவர் அவர் கவிதைப் போட்டி ஒன்றில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றார் அந்த போட்டிக்கு தலைமை தாங்க யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருந்த தமிழ் பெரும் புலவர் ஒருவர் சுப்பையாவின் திறமையை பாராட்டி பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் அது சுப்பையா பாரதி என்றும் பாரதியார் என்று அழைக்கப்பட்டார் பல மொழிகளில் புலமை பெற்றிருந்த பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவும் எங்கும் காணோம் என்று பாடியுள்ளார் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் பாரதியின் தொண்டு ஈடு இணையற்றது சுதந்திர போராட்ட காலத்தில் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய எழுச்சி பாடல்கள் பலவற்றை பாடியுள்ளார் அவரின் பாடல்களை கேட்டு படித்துமே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஆங்கில அரசு அவரின் பாடல்களை பொது இடங்களில் பாடக்கூடாது என்று தடை விதித்தது அஞ்சா நெஞ்சத்துடன் வெள்ளையர்களை எதிர்த்த மாபெரும் புலவன் பாரதி அவரது படைப்புகளில் சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் சமுதாயத்தை சீரழிக்கின்ற மூடநம்பிக்கையில் அறியாமை பெண்ணெடுமை தீண்டாமை ஏற்றத்தாழ்வுள் என்று பல்வேறு தீமைகளை தன் கவிதை வரிகளால் சாடி உள்ளார் சாதி என்னும் சதி நீதி கொடுக்கும் விதி என உணர்ந்தார் சாதிகள் எல்லை எல்லையடி பாப்பா குளம் தாற்றி உயர்த்தி சொல்லல் பாவம் என்று சாதி பேசும் வாய்ப்பு தாய் தாய்ப்பால் போட்டார் அவர் எழுதிய குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்றவை பாரதியின் படைப்புகளுக்கு மகுடும் சுட்டுபவை புதுமைகளை ஏற்று பழமைகளை உதறி ஏறிய சொல்கிறது அவரின் புதிய ஆத்திச்சூடி குழந்தைகளுக்கு புரியும் வகையில் எளிய தமிழில் ஓடி விளையாடு பாப்பா ஒளிபடைத்த கண்ணினாய் வாபா போன்ற நல் சிந்தனைகளை அடங்கிய வீரமிக்க படலை எழுதியுள்ளார் வீரம் ஆவேசம் அநியாயத்தை கண்டிக்கும் துணிச்சல் மேலே நாடுகளில் ஏற்பட்ட புரட்சிகளை வரவேற்கும் முற்போக்கு மனம் கொண்டவர் பாரதியார் வறுமையில் வாடினாலும் மிடுக்கு குறையாமல் வாழ்ந்தவர் தகுதியற்ற யாரையும் தலை வணங்காத செருக்கு படைத்தவர் பாரதி தம்மை அணுகியவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களின் ஆசையே நிறைவேற்றும் குறைந்த மனம் படைத்தவர் பாரதி பாரதின் பேச்சு மூச்சு செயல் அனைத்துமே விடுதலைய விடுதலைக்காகவும் அதை சார்ந்த சமுதாய விடுதலையாகவும் அமைந்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றில் மறைந்தார் மிக சரியாக முப்பத்தெட்டு ஆண்டு ஒம்பது மாதங்கள் மட்டுமே வாழ்ந்திருந்தாலும் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம்பெற்று இன்றும் வாழ்கிறார் என்றும் வாழ்வார் அதனால் அனைவரும் பாரதியின் பிறந்த நாளில் சிறந்தாழ்த்தி வணங்குவோம் பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்பு பரிசுகள் கொடுத்து மகிழ்வோம் ஏழை எளிய மற்றும் மாற்றுத் திறனாளிகள் உதவிகரம் நீட்டுவோம் முதியோர் இல்லம் சென்று அவர்களுக்கு உணவு கொடுத்து மகிழ்வோம் நன்றி வணக்கம்